வணக்கம் லட்சினையின் ஆயிரத்து முன்னூற்று பதினான்காவது செய்தி சேவை டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கொழி மாதம் பனிரெண்டாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் தமிழக செய்திகள் சாத்தூரில் கர்ப்பிணிக்கு எச்ஐ வி தொற்று ரத்தம் ஏற்றப்பட்ட விவகாரத்தை விசாரிப்பதற்காக உயர்மட்ட தொழில்நுட்ப குழு ஒன்று அமைக்கப்பட்டதோடு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணியிடம் விசாரணை நடத்தினார் சீன பொறியாளரின் துண்டான கைவெளிகளை இருபத்தி இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு மைக்ரோ அறுவை சிகிச்சை மூலம் இணைத்து கோவை கங்கா மருத்துவமனை சாதனை புரிந்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கு வழங்கப்பட்டுள்ள மாவட்ட செயலாளர் பதவிக்காக திருவண்ணாமலை மாவட்ட அதிமுக நிர்வாக எல்லையில் செய்யப்பட்டுள்ள மாற்றம் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று மூத்த உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இலங்கையில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு தமிழக மீனவர்கள் எட்டு பேர் விடுதலை செய்யப்பட்டனர் மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்காக வங்கியில் கடன் பெற்று உபகரணங்கள் வாங்காமல் ஏமாற்றியே வழக்கில் வங்கி மேலாளர் மற்றும் ஆறு டாக்டர்களுக்கு தலா பத்து ஆண்டு சிறை தண்டனை வழங்கி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டது பாம்பனில் ரூபாய் 250 ஐம்பது கோடியில் புதிய பாலம் கட்ட ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளது பழைய பாலம் கட்டப்பட்டு 104 நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டதாலும் தூக்கு பாலத்தில் விரிசல் விழுந்திருப்பதாலும் பாம்பன் பாலத்துக்கு பதிலாக சுமார் ரூபாய் இருநூற்று கோடி செலவில் புதிய ரயில் பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது இப்பாதம் தற்போதைய பாலத்துக்கு அருகே அதை விட மூன்று மீட்டர் அதிக உயரத்தில் கட்டப்படும் முஸ்லிம்களின் முத்தலாக் முறை மீதான புதிய மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது திருத்தப்பட்ட இந்த மசோதா இரு அவைகளிலும் நிறைவேறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பரம்பரை பரம்பரையாக தேவஸ்தான கோயில்களில் பணியாற்றும் அர்ச்சகர்களை அவர்களது வயதை காரணம் காட்டி சம்பந்தப்பட்ட தேவஸ்தானமோ அல்லது அரசோ நீக்குவதற்கு அதிகாரம் கிடையாது என விசாகப்பட்டினம் சாரதா பீடாதிபதி ஸ்வரூபானந்தா சுவாமி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் 28 பேர் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள நிலையில் அவர்களில் 15- ஆண்டுகளுக்கு பிறகு முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது அங்கு 15- ஆண்டுகளாக பாஜக ஆட்சி நடந்து வந்தது குறிப்பிடத்தக்கது அயோத்தி வழக்கு வரும் ஜனவரி நான்காம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் நீதிபதி எஸ் கே கவுல் அமர்வு முன்பு விசாரணைக்கு வருகிறது அப்போது அயோத்தி வழக்கு விசாரிக்க புதிய அமர்வு அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் உடல் எரியூட்டப்பட்ட இடத்துக்கு அருகே ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கரில் பத்து கோடி ரூபாய் செலவில் பாஜகவின் சின்னமான தாமரை வடிவில் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு அளவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் எம்பிக்கள் உள்ளிட்டோர் வாஜ்பாய் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் ஹைதராபாத்தில் சகோதரிகளான மூன்று பெண் மாவோயிஸ்டுகளை விசாகப்பட்டினம் போலீசார் கைது செய்தனர் மதச்சார்பற்றனதா தள கட்சி தொண்டர் கொல்லப்பட்டதை அறிந்து இரக்கமில்லாமல் சுட்டுத்தள்ளுங்கள் பிரச்சனை வராது என பேசிய எச் டி குமாரசாமிக்கு எதிர்கட்சியான பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் முதல்வர் குமாரசாமி பதவி விலக வேண்டும் என அக்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது இதனை மீறி பாகிஸ்தான் ராணுவம் எல்லையில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது ராஜஸ்தானில் முதல்வர் அசோக் கெலாட் தலைமையிலான அமைச்சரவையில் இருபத்தி மூன்று பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் தங்கள் நாட்டின் மீது இஸ்ரேல் யாரும் எதிர்பாராத நேரத்தில் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக சிரியா குற்றம் சாட்டியுள்ளது ஹாங்காங் திரை நட்சத்திரம் சவ் யூன் தனது ரூபாய் ஐந்தாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்களை தானமாக வழங்க உறுதியேற்றிருக்கிறார் த கிவிங் பிளட் என்ற உறுதியேற்பு ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திட்டிருக்கிறார் இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா தனது கட்சியின் தேர்தல் ஒருங்கிணைப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் அப்போது விரைவில் அதிபர் தேர்தல் வரலாம் என்றும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறும் அவர்களிடம் சுசோகமாக கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தோனேஷியாவில் உள்ள சுமத்ரா ஜாவி தீவு பகுதியில் உள்ள சுந்தா ஜலசந்தையில் ஏற்பட்ட சுனாமி அலையில் சிக்கிய பலியானவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது மீட்புப் பணிகள் இன்னமும் முடிவடையாத நிலையில் கடும் துயரத்துக்கு மக்கள் ஆளாகியுள்ளனர் வணிகச் செய்திகள் பிளிப்கார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனரான சச்சின் பன்சால் புதிய நிறுவனத்தை தொடங்கியுள்ளார் பிஎஸ்சி அக்யூசன் Private Limited என்ற பெயரிலான இந்த நிறுவனம் பெங்களூருவில் கொரமங்களா என்னிடத்தில் அமைந்துள்ளது வேதாந்தா குழுமம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் புதிய உருக்கு ஆலையை அமைக்க திட்டமிட்டுள்ளது இந்த ஆலை ஆண்டுக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் உருக்கு உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக இருக்கும் புதிய அம்சங்களுடன் இருபது ரூபாய் நோட்டை விரைவில் வெளியிட உள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கி முறைகேடுகளில் தொடர்புடைய நகை வியாபாரி நீரவ் மோடியின் உறவினர் மெகுல் சோக்சி உடல்நிலை மோசமாக இருப்பதால் விசாரணைக்கு இந்தியாவுக்கு வர இயலாது என்று மும்பை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஒன்பது வங்கி ஊழியர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் இன்று வேலைநிறுத்தம் நடைபெறுவதால் வங்கிகள் முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஏடிஎம் நிரப்பும் பணிகளும் பாதிக்கக்கூடும் என தெரிகிறது அதிகார ரிசர்வ் வங்கி கவர்னர்களாக நியமிக்கப்படுவது புதியதல்ல எனவே புதிய கவர்னர் சக்தி காந்ததாஸ் முன்னோர்களைப் போலவே ரிசர்வ் வங்கியின் சுதந்திர தன்மையை பாதுகாக்கும் தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி முன்னாள் கவர்னர் சி ரங்கராஜன் கருத்து தெரிவித்துள்ளார் இந்திய பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ளதால் விவசாயத்துறை அதிகம் பாதித்திருக்கிறது என்று முன்னாள் உலக வங்கி தலைமை பொருளாதார நிபுணர் கவுசிக் பாசு கருத்து தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபை வகுத்துள்ள நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் அறிக்கையின்படி உச்சகட்ட வறுமையை குறைப்பதில் தமிழ்நாடு மிசோரம் திரிபுரா மேகாலயா ஆந்திரா கேரளா மற்றும் உத்தராகண்ட் ஆகிய ஆறு மாநிலங்கள் முன்னிலையில் உள்ளன சுவிட்சர்லாந்தின் தாவோஸ் நகரில் ஜனவரி 21 ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை நடக்கும் உலக பொருளாதார மாநாட்டில் நூறு முன்னணி இந்திய நிறுவனங்களின் தலைவர்கள் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அமைச்சரவை உறுப்பினர்கள் சில மாநில முதல்வர்கள் கலந்து கொள்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விஜயா வங்கி பேங்க் ஆப் பரோடா தேனா வங்கி ஆகிய மூன்று வங்கிகளையும் இணைப்பதற்கான திட்டம் இம்மாத இறுதிக்குள் செயல்படுத்தப்படும் என தெரிகிறது தி முத்தூட் குரூப் ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் பள்ளிகளுக்கு இடையிலான டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் லீக் ஆட்டங்களில் ஆர்கே எஸ் கல்வி நிலையம் ஸ்ரீரங்கம் பாய்ஸ் அணிகள் வெற்றி பெற்றன செஞ்சுரியன் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் டெல் புதிய தென்னாப்பிரிக்க பவுலிங் சாதனையை நிகழ்த்தினார் மெல்போர்ன் டெஸ்ட் போட்டியில் இதுவரை இந்திய ஆஸ்திரேலிய டெஸ்ட் போட்டிகளுக்கு இல்லாத வகையில் எழுபத்தி மூன்றாயிரம் மேல் வருகை தந்து டெஸ்ட் போட்டியை குதூகலமாக்கியுள்ளனர் இவர்கள் கோலியை பார்க்க வந்ததாக ஆஸ்திரேலிய ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கிறது குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவிடம் பேட்மிண்டன் வீராங்கனை பி சிந்து வாழ்த்து பெற்றார் கனா படத்தில் என்னுடைய கேரக்டருக்கு நெல்சன் திலீப்குமார் என்று பெயர் வைத்தது குருவுக்கு செய்த சிறிய மரியாதை என்று சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் சபரிமலைக்கு சென்ற பெண்களை தனது டுவிட்டர் பக்கத்தில் கடுமையாக சாடியுள்ளார் காயத்ரி ரகுராம் விஸ்வாசம் படத்தில் இடம்பெற்றுள்ள கண்ணான கண்ணே பாடலின் லிரிக்கல் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது இத்துடன் நச்சினையில் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்